பதினொன்னாவது ரெக்கார்டிங் லெவன்த்து நான்காவது சாப்டர் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர ரவிவர்மன் போட்ட சத்தத்தை கேட்டு அடுத்த கட்டிலில் படுத்திருந்த பத்மாவதியும் வெளியில் இருந்த சேவகர்களும் விழித்து கொண்டார்கள் கதவு தாழிடப்பட்டிருந்ததால் சேவகர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை வெகு வேகமாக உள்ளே நுழைந்த பத்மாவதி அச்சம் அச்சத்தோடு அங்குமிக்கும் சுற்றி பார்த்தாள் முன்னும் மின்னு பார்த்து தள்ளாடியபடியே நீ போய்விடு நீ போய்விடு என்று சொல்லிக்கொண்டே பின்பக்கமாக நடந்து வந்தான் ரவிவர்மன் யாரோ எதிரிகள் உள்ளே வந்துவிட்டார்கள் என்று அஞ்சிய பத்மாவதி பழி சென்று ஓடி கதவை திறந்துவிட்டாள் இரவு நேர காவலர்கள் தட தடவென்று உள்ளே நுழைந்தார்கள் இங்கும் அங்கும் ஒவ்வொரு பகுதியாக தேடினார்கள் யாரையும் காணவில்லை தலை தாழ்ந்து நின்றார்கள் பின்பு வெளியேறினார்கள் ரவிவர்மன் மேனி நன்றாக உயர்த்திருந்தது பத்மாவதி ஒரு துண்டினால் அவன் மேனியை துவட்டி அது அதுவரையில் அவளோடு பேசாத ரவிவர்மன் அப்போதும் பேசவில்லை அவன் படுகையில் சாய்ந்தான் நானும் இங்கேயே இருக்கட்டுமா என்பது போல பரிதாபமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் பத்மாவதி சரி நீ பொய்ப் படு என்றான் அவன் அவள் தயங்கி தயங்கி நின்றாள் ஒன்றுமில்லை நீ பொய்ப் படு என்றான் மீண்டும் அவன் பதில் சொல்ல வகையின்றி பத்மாவதி தன் அந்த புறத்துக்கு திரும்பினாள் இது ஏதோ ஒரு வகை பிரமை என்று தன்னைத் தானே கொண்டான் ரவிவர்மன் கண்ணால் பார்த்தேனே அங்கொருத்தி இருந்தாளே என்று மனம் சொல்லி இருந்தது தூக்கம் பிடிக்காமல் சுற்றமுற்றும் பார்த்தபடியே பள்ளியில் சாய்ந்திருந்தான் ரவிவர்மன் யார் நீ யார் நீ என்று அவன் அந்த பெண்ணை பார்த்து கேட்டதும் அவள் எழுந்து அருகில் வந்ததும் அவள் மூக்கிலிருந்த சிவப்பு மூக்குத்தையின் ஒளி கண்ணை குருடாக்குவது போல பிரகாசமாக இருந்ததும் அவன் பயந்து பின்வாங்கியதும் அவன் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை சந்தேகம் வளர்ந்தால் தேகமே சந்தேகமாகிவிடும் அவன் மெதுவாக எழுந்து மீண்டும் மகுடம் இருந்த அறையை எட்டி பார்த்தான் அங்கே யாரும் இல்லை நிச்சயமாக யாரும் இல்லை அவன் நிம்மதியோடு மீண்டும் பள்ளியில் வந்து சாய்ந்தான் அப்பொழுதும் தூக்கம் பிடிக்கவில்லை எழுந்து ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தான் தன் குதிரையை கொண்டு வர சொல்லி தான் மட்டும் தனியாக புறப்பட்டான் காவலர்களுக்கு விஷயம் புரியும் கேள்வி கேட்கவும் முடியாது பேசாமல் இருந்தார்கள் இதில் துணைக்கு போவது வழக்கமில்லை என்பதால் அவன் குதிரைக்கே வழித்தறியும் அது யூஜியானாவின் இல்லத்தை நோக்கி சென்றது அவன் வெளியேறியதை அறியாத பத்மாவதி தன் அந்த புறத்தில் படுத்தபடி சிந்தனையில் ஆழ்ந்தாள் நாயகனோடு தினமும் நிம்மதியாக வாழ்வது என்பது சில பெண்களுக்கு மட்டுமே வாய்த்த அதிர்ஷ்டம் வாணிபம் கருதியோ போர் கருதியோ பெரிந்து சென்ற கணவனுக்காக ஏங்கி தூங்காமல் இரவை கழிக்கும் தொகையர்கள் பலர் பரத்தையர் இல்லம் சென்ற கணவனை எண்ணி பள்ளியை நினைக்கும் பாவையர் சிலர் இல்லையே என்பது ஒரு வகை கவலை இருந்தும் இல்லையே என்பது மறுவகை கவலை அருகில் இருந்தும் ஆதரவு இல்லையே என்பது சித்திரவதை அதிகம் பேசுகிற பெண்ணையும் ஊமையாக்கும் அவலம் அது குலமகளில் அல்லாதவர் நிலைமை வேறு பத்மாவதியோ குலமகள் பரபுருஷனை நினைக்கத் தெரியாதவள் அவள் ரவிவர்மனையே நினைத்தாள் அவனுக்காகவே ஏங்கினாள் கெட்ட கனவு கண்டு சப்தமிட்ட நாயகன் ஏன் இப்படி இருந்தான் என்று அவன் எண்ணினாள் பெருமூச்சை அனல் மூச்சாக எழுந்தது நெஞ்சம் விம்மி விம்மி தாழ்ந்தது கழுத்தில் அணிந்த மாலை மணிகள் கருகுவது போல தோன்றிற்று வியர்வை ஆறாக பெருகிற்று இந்த வேதனைக்கு மருத்துவரையா அழைக்க முடியும் பின்கட்டில் விழித்தபடியே உட்கார்ந்திருந்தார்கள் சில பெண்கள் அவசரம் என்று மகாராணி அழைத்தால் அழைத்தவுடனே வருவதற்கு தயாராக அவர்கள் அங்கே இருப்பது வழக்கம் அவர்கள் இருக்கும் இடத்தில் தலைக்கு மேலே ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும் அந்த மணியின் நாக்கில் கட்டப்பட்ட கயிறு மேல் சாளரத்தின் வழியாக அந்தப்புறத்துக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் அது மகாராணியின் கட்டிலுக்கு நேரே தொங்கிக் கொண்டிருந்தது மணியை அடித்தால் ஒரு தோழி உள்ளே வருவாள் பத்மாவதி மணியை இழுத்தால் ஒரு தோழி உள்ளே நுழைந்தாள் விவரம் தெரிந்தவள் போல கையில் மயில் தொகையை விசரி வைத்திருந்தாள் பத்மாவதிக்கு அந்த அரண்மனையில் எல்லோரையுமே தெரியாது முன்பு மெல்லிளம் கோதையை பார்க்க வரும்போது சில பெண்களை மட்டுமே பார்த்திருக்கிறாள் இந்த பெண் அவளுக்கு அறிமுகமானவள் அல்லள் இவள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் தொகை விசறியும் கையுமாக அவளை பார்த்ததும் பத்மாவதி நான் விசிறுவதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் மெல்லிளங்கோதை இது போன்ற நேரங்களில்தான் தான் அழைப்பாள் என்று அவள் சொன்னாள் நீ எவ்வளவு நாட்களாக இங்கு இருக்கிறாய் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தால் இருபது வயது போல் தோன்றுகிறது இளமை எனக்கு வரம் முதுமை என்னை தீண்டாது சொந்த ஊர் எது மதுரை உன் பெயர் கண்மணி என்பார்கள் செல்லமாக அசல் பெயர் காளியம்மை பிறந்தது மதுரையில் இல்லை சோழ நாட்டிலே எந்த ஊர் அந்த ஊர் இப்போது இல்லை அப்படி என்றார் ஊர் அழிந்து போய்விட்டது ஊரார் பலரும் பல ஊர்களிலே சென்று குடியேறி விட்டார்கள் நாங்கள் மதுரையிலே குடியேறிவிட்டோம் இங்கே எப்படி பணிபுரிய வந்தாய் நதி இழுத்தால் படகு ஓடுகிறது விதி இழுத்தால் வேற்றூர் செல்கிறோம் வேறு என்ன உனக்கு திருமணமாகிவிட்டதா ிிவிட்டது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மங்கள நாளில் மணையரம் புகுந்தேன் பொங்கிய வாழ்வில் பங்கு கேட்க வந்தால் ஒருத்தே இடம் கொடுத்தேன் இழுந்த செல்வங்கள் அனைத்தையும் மதி மாறி திரும்பி வந்த கணவனோ பல நாட்கள் வாழவில்லை மங்களம் இழந்தேன் மந்த மன்னர் குலத்தில் சேவைக்கு வந்தேன் மங்களம் இழந்தாயா நெற்றியிலே குங்குமம் இருக்கிறதே மனதில் நாயகன் இருக்கிறான் அதனால் மார்பில் மாங்கல்யம் இருக்கிறது கனவில் அவனோடு உறவாடுவே இந்த மாங்கல்யமும் இந்த குங்குமமும் உன் கதைக்கு வயது அதிகமாக இருக்கிறதே உன் கண்ணுக்கு வயது குறைவாக இருக்கிறது உன்னை என்னால் நம்ப முடியவில்லை அவள் விசிறியபடியே சொல்லிக்கொண்டு மெதுவாகச் சிரித்தாள் அவள் மெதுவாகத்தான் சிரித்தாள் ஆனால் அந்த சிரிப்பு இடியோசை போல பத்மாவதி என் காதில் விழுந்தது அவள் பயத்தோடு ஏன் இப்படி பயங்கரமாக சிரிக்கிறாய் என்றாள் இல்லையே மெதுவாகத்தானே சிரிக்கிறேன் என்று மெதுவாகவே சொன்னாள் ஐயோ ஏன் எப்படி சத்தம் போட்டு பேசுகிறாய் என்றாள் பத்மாவதி இல்லையே மெதுவாகத்தானே பேசுகிறேன் என்று அமைதியாக பார்த்தாள் அவள் ஐயோ ஏன் இப்படி குரூரமாக பார்க்கிறாய் என்றாள் பத்மாவதி என்னை இது என்னை பார்த்தாலே உனக்கு பயங்கரமாக தெரிகிறதா என்றாள் அவள் உனக்கு ஒருமையில் பேசுகிறாளே பத்மாவதிக்கு திகில் மூன்றது ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறாய் என்றாள் நமக்குள் என்ன மரியாதை என்றபடி அந்த பெண் பக்கத்திலே அமர்ந்தாள் பத்மாவதிக்கு எழ வேண்டும் போல தோன்றிற்று ஆனால் எழ முடியவில்லை அந்த பெண் பத்மாவதியின் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை தொட்டு இது உனக்கு வேண்டுமா என்றாள் எதற்காக இப்படி கேட்கிறாய் என்று நடுங்கினாள் பத்மாவதி இல்லை இது உனக்கு வேண்டுமானால் நீதான் காப்பாற்றி வேண்டும் என்றாள் அவள் பத்மாவதியால் பேச முடியவில்லை கை கால்கள் மரத்து போவது போல தெரிந்தது நீ யார் உண்மையை சொல்லிவிடு நீ யார் என்று சத்தமிட்டாள் அவள்தான் சத்தமிட்டாளே தவிர அந்த சத்தம் மெதுவாகவே அந்த பெண்ணுக்கும் அவளுக்கும் கேட்டது ஆமாம் இது மெல்லிளம் கோதை படுத்திருந்த கட்டில்தானே இதில் நீ எப்படி படுக்கலாம் என்று கேட்டாள் அந்த பெண் பத்மாவதிக்கு சித்த பிடித்துவிடும் போல இருந்தது அவளால் மேல் பேச முடியவில்லை அந்த பெண் பத்மாவதியின் முகத்தறிகள் தன் முகத்தை கொண்டு வந்தாள் என்னை நன்றாக பார் என்றாள் பத்மாவதியின் முகத்தில் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது அந்த பெண் அணிந்திருந்த சிவப்பு மூக்குத்தி ஏதோ பேசுவது போல அவள் காதுகளுக்கு கேட்டது அம்மா என்றவள் சத்தமிட்டாள் அந்த சத்தம் பெரியதாகவே இருந்தது அந்த பெண் சிரித்தாள் அரண்மனை நடுங்கிற்று இப்போது பத்மாவதியின் சத்தம் வேறு பகுதியில் படுத்திருந்த சாலியூர் தாவளிக்கு மட்டும் கேட்டது சாலியூர் தாவளி ஓடோடி வந்தாள் மரணப்படுக்கையில் கிடப்பது போல பத்மாவதி கிடப்பதை பார்த்தாள் வேறு யாரும் அங்கு இல்லை என்னம்மா என்னம்மா என்று ஒலுக்கினாள் சாலியூர் தாவளி யாரோ ஒரு பெண் யாரோ ஒரு பெண் என்று குளறினாள் பத்மாவதி அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துவிட்டு யாரும் இல்லையே ஏதோ கனவு கண்டிருக்கிறாய் என்றிருந்தாலும் உன் நாயகன் உன் நாயகன்தான் அமைதியாக தூங்கு என்று எதையோ மனதில் பேசிக்கொண்டு மணியை மெதுவாக அடித்தாள் வெளியில் இருந்த பெண்கள் ஓடி வந்தார்கள் நீங்கள் அனைவரும் இவள் அருகிலேயே இருங்கள் நன்றாக விசுறுங்கள் விடியும் வரை விலக வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் சாலையூர் தாவளி சுற்றிலும் தோழியர் இருந்ததால் சற்று அச்சமின்றி பெது மெதுவாக கண்களை மூடினாள் பத்மாவதி இருப்பினும் அந்த பெண்ணை பற்றிய அச்சம் அவள் எடுத்தது தன் அறைக்குச் சாலியூர் தவிழி சற்றும் சலனமின்றி அமைதியாக பள்ளி பத்மாவதி போட்ட சத்தத்தில் அரண்மனையே விழித்திருக்க வேண்டும் மற்ற சகோதரிகளோ காவல்காரர்களோ பின்கட்டில் இருந்த பனிப்பெண்களோ அந்த சத்தத்தை கேட்கவில்லை சாலியூர் தாவளிக்கு மட்டும் தான் கேட்டது ஆனால் தனக்கு மட்டுமே கேட்டது என்பதை அவள் அறிய மாட்டாள் என்ன தூக்கம் பாவிகளுக்கு பத்மாவதியின் அலறல் யாருக்குமே கேட்கவில்லையே நாளைக்கும் ஏதாவது நடந்தால் இவர்கள் இப்படித்தான் தூங்குவார்கள் போல இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டே படுத்தாள் ஒரு நாழிகை கூட ஆகியிருக்காது எங்கிருந்தோ பாடல் ஒன்று வரும் சத்தம் அவள் காதில் கேட்டது ஆம் அவள் காதுகளில் மட்டுமே அந்த பாடல் விழுந்தது இந்த நேரத்தில் யார் பாடுகிறார்கள் குழப்பமடைந்த சாலியூர் தாவளி சாளர கதவுகளை திறந்து வழிப்பக்கம் பார்த்தாள் அங்கு தோட்டத்தில் தலைவிரி கோலமாக நின்று யாரோ பாடிக்கொண்டிருப்பது போல அவளுக்கு தோன்றிற்று அச்சத்தோடு கூர்ந்து கவனித்தாள் சாலையூர் தாவளி உருவம் சரியாக தெரியவில்லை என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் ஒன்றும் அனாதை அல்ல மன்னர் குலத்து பூங்கொடி மாணிக்க தேரில் ஊர்ந்தவள் அரண்மனையில் வாழ்ந்த பைங்கிழி அடிமையாக நிற்கிறேன் என்று என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் ஒன்றும் அனாதை அல்ல அரசில் என்னை அவமதித்தார்கள் அச்சம் கெட்டவர் நூறு பேர் என்னை அவமானப்படுத்த முயன்றார்கள் இறைவனை நான் உதவிக்க அழைத்தேன் எப்படியோ தப்பி வந்து விட்டேன் என்னை யாரென்று நினைக்கிறீர்கள் நான் ஒன்றும் அனாதை அல்ல மகுடம் பறி போயிற்று மணந்தவர் என்றார் மன்னரையாவது மதித்தார்களா வடவாசத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் ஒன்றும் அனாதை அல்ல தர்மம் உயிரோடு இருக்கிறது அது சாகவில்லை என்று நான் நம்புகிறேன் அதை பார்த்தவர்கள் யாராவது இங்கே இருக்கிறார்களா அவர்கள் என்னிடம் வாருங்கள் பாட்டு தொடர்ந்தது என்ன பாட்டு இது யார் இந்த பைத்தியக்காரி யாரோ ஒரு பரிதாபத்திற்குரிய பெண் என்றுதான் சாலியூர் தாவளிக்கு தோன்றியது இந்த பாடல் அவளுக்கு மட்டுமே கேட்டது இந்த காட்சி அவளுக்கு மட்டுமே தென்பட்டது மெதுவாக அவள் படிக்கட்டுகளிலே இறங்கி அவள் படிக்கட்டுகளிலே இறங்கி மெதுமெதுவாக அந்த பெண்ணை நெருங்கினாள் காவலர்களை உதவிக்க அழைக்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை ஏனோ அவளுக்கு அது தோன்றவில்லை காவலர்கள் யாரும் அங்கு இல்லை அவளுக்கு அச்சமும் பிறக்கவில்லை அந்த பெண்ணின் அருகே நெருங்க நெருங்க ஒரு அபூர்வ உணர்ச்சியும் உண்டாயிற்ற கைகளை கட்டியபடி அமைதியாக அந்த பெண் என்றாள் ஏ நான் ஒரு ராஜகுமாரி ஏன் இங்கே நிற்கிறாய் இங்கே நிற்க வேண்டும் போல் எனக்கு தோன்றிற்று ராஜகுமாரி என்கிறாய் அநாதையை போல வந்திருக்கிறாயே அது என் தலையெழுத்து உனக்கு ஏதாவது தேவையா ஓர் அரண்மனை தேவை சாலையூர் தாவளிக்கு சிரிப்பு வந்தது காரணமில்லாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது கண்ணீரை துடைத்தால் அது மை போல பிசு என்று இருந்தது உன் கண்களில் ரத்தம் வருகிறது என்றாள் அந்த பெண் சாலியூர் தாவளிக்கு தலை சுற்றிற்று இந்த இருட்டில் என் கண்களில் வருவது இரத்தம் என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டாள் இதோ பார் என்று ஒரு பக்கமாக திரும்பினால் அந்த பெண் சிவப்பு வெளிச்சம் படர்ந்தது சிவப்பு மூக்குத்தி ஜொலித்தது சாலியூர் தாவளி தடாலென்று மயங்கே விழுந்தாள் அந்த பெண் அவள் கை அவளை கைகளிலே தூக்கினால் அவளது பள்ளியறையில் கொண்டு வந்து பஞ்சனையில் கடத்தினாள் சற்று நேரத்தில் கண் விழித்த சாலியூர் தாவழி பார்த்தாள் அங்கே யாரையும் காணவில்லை அதே நேரத்தில் யூஜியானாவின் இல்லம் நோக்கி குதிரையில் சென்று கொண்டிருந்தான் ரவிவர்மன் அவன் என்ன உதைத்தும் குதிரை வேகமாக செல்லவில்லை யூஜியானாவின் இல்லம் செல்வதற்குள் விடிந்துவிடும் என்றே அவன் கருதினான் அந்த குதிரையை அடிமேல் அடி வைத்து மெதுவாக செல்வானேன் அவனுக்கே புரியவில்லை அவன் போவது யூஜியானாவின் இல்லத்துக்குத்தான் நிச்சயமாக அங்கேதான் இதோ ஒரு வழியாக அந்த இடம் வந்துவிட்டது என்ன இது இதுதான் யூஜியானாவின் இல்லமா நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் குதிரை நின்ற இடம் பகவதியம்மன் கோவில் ஐந்து அக்னி அறியப்படுவது நாராயண நம்பூதிரி சூடுபட்ட புலி போல குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் ஒரு புறம் மறுபுறமுமாக அவர் திரும்பி திரும்பி நடந்த பொழுது ஸ்ரீலஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளுக்கு வணக்கம் என்ற குரல் பின்புறம் இருந்து வந்தது சங்கீதம் இழைவது போன்ற அந்த இனிமையான குரல் கேட்டு நின்ற நிலையிலேயே ராஜகம்பீரமாக தலையை திருப்பி பார்த்தார் நாராயண நம்பூதிரி அங்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணிபூண்டு தெள்ளுத்தமிழால் திருக்கோவலம் போட்டது போல பிள்ளைமுகம் பால்வடிய பேரழகு இசைப்பாட கண்ணங்கரு கூந்தல் கால்வதை வரையில் திண்டனிட அண்ணம் போல நின்றால் அழகுமையில் ஒருத்தி மன்னர் குலமகளோ வண்ணக்கலைமகளோ செல்வத் திருமகளோ சிங்கார பூமகளோ கண்ணை பறித்த அந்த கட்டழகிலும் அன்னை வடிவையே கண்டார் நம்பூதிரி அடைபட்ட கதவு தடைப்பட்ட வாசல் அங்கேயும் காவல்காரர்கள் எப்படி வந்தாள் இந்த பெண் தன்னை மறந்த நிலையில் தாயே யார் நீங்கள் என்றார் நம்பூதிரி நான் வேதத்தின் எழுத்துக்கள் நாதத்தின் ஸ்வரங்கள் என் பெயர் உன் இதயத்தில் இருக்கிறது என்றாள் அவள் கட்டுக்காவல் கடந்து இங்கே நுழைந்தது எப்படி என்றார் நம்பூதிரி நான் வெள்ளத்தால் அழியாதவள் வெந்தனலால் வேகாதவள் கள்ளற்கு அரிதானவள் காவலையும் கடந்து நிற்பவள் என்றாள் அவள் இந்த நம்பூதிரி ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி நள்ளிரவில் நீங்கள் இங்கே வந்தது கள்ளமற்றதாக இருப்பினும் உள்ளம் கெட்டோரின் ஒரு சொல்லுக்கு நான் ஆள நேரிடும் வந்த காரணம் கூறி விடைபெறலாமா என்றார் நம்பூதிரி நம்பூதிரிகள் தர்மத்தின் காவலர்கள் தர்மம் ஊர்பொழிக்கு அஞ்சலாமா என்றாள் அவள் என் வரையில் நானும் உங்கள் வரையில் நீங்களும் உத்தமர்களே நம் வரையில் தர்மம் அறிந்தவர்கள் சமூகத்தில் எத்தனை பேர் என்றார் அவர் அவர்கள் அரை கூடங்கள் இன்னும் சிலர் வெறும் கூடங்கள் நீயோ நிறை கூடம் நீதிக்கு உறைவிடம் தாயும் மகனும் சந்திக்கும் போது வதந்திக்கு ஏது இடம் என்றாள் நல்லது தாயே சொல்வதை சொல்லிவிடுங்கள் என்றார் நம்பூதிரே தர்மம் மயக்க தரப்பட்டு தூங்கி கொண்டிருக்கிறது நீயும் தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன கதி காவலனே கைதியாகி கிடக்கும் தர்மத்தை எப்படி எழுப்புவது அணுக்கள் தோறும் சாஸ்திரங்கள் இழையோடிக் கொண்டிருக்கும் பிரம்மரத்தத்தை யாரும் கைதியாக்க முடியாது பரசுராமனின் கோடரி உன் பார்வையிலேயே இருக்கிறது உன் கைகளில் உனக்கு தெரியாமலேயே அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது உனது வாக்குகள் தீப்பிழப்புகளால் உருவாக்கப்பட்டவை ஆதிநாயகனோடு இரண்டர கலந்துவிட்டவன் அவனில் பாதி நாயகனாகி விடுகிறான் சக்தி உன்னிடம் இருக்கிறது அதை நீ அறியாமல் இருப்பதே அனுதாபத்துக்கு உரியது என் சக்தியை நான் அறிவேன் தாயே என் சக்தியை நான் அறிவேன் ராஜவிசுவாசத்தில் என் சக்தி பீரிட்டி எழுகிறது கையேறு நிலையில் கலங்கி நிற்கிறேன் இதோ பார் இந்த கதவுகள் இவை மறத்தால் செய்யப்பட்டவை இதன் காவலர்கள் வெறும் ஜடங்கள் கதவு திறக்கட்டும் என்று நீ ஆணையிட்டால் திறக்கும் காவல் கூட்டம் பறக்கட்டும் என்றால் பறக்கும் அந்த பதவியை ஆதிநாயகன் உனக்கு அருளியிருக்கிறான் பதவி பூர்வ புண்ணியானாம் என்பது நீ அறியாததா நான் எல்லாம் அறிவேன் ஆனால் ஏதும் அறியேன் வல்லவன் நான் என்று வலிமை இல்லாதவன் என்ற என்ன செய்ய சொல்கிறீர்கள் தாயே இது மதிமயக்கத்தின் முரண்பாடு வெளி இருட்டை நீக்க விளக்குண்டு மன இருளை நீக்க மதியே விளக்கு சத்தியத்தின் மீது ஆணையிட்டு இந்த கதவை உடைத்தறி தர்மத்தை காக்கவே தன்னலம் துறந்த குலசேகரன் சலனத்தில் தவிக்கிறான் மார்த்தாண்டவர்மன் வழி அறியாது திகைக்கிறான் கண்ணியில் விழுந்த பச்சை கிளையாய் மெல்லிளங்கோதை கலங்குகிறாள் இங்கு இங்கே மகுடாபிஷேகத்துக்கு நாள் குறித்தாகிவிட்டது சூழ்ச்சியும் சூதுமே வலிமையாகி விடுமானால் இத்தனை ஆலயங்களுக்கு தேவை என்ன அந்த பொன்மயில் பேச பேச நம்பூதிரியின் தேகம் கொதித்தது இரண்டு கைகளையும் ஓங்கி சுவரில் அடித்தார் அம்மா என்னை சோதிக்காதீர்கள் என்று சத்தமிட்டார் அங்கங்களை சித்திரவதை செய்து கொள்வது கேள்விகளுக்கு பதிலாகாது என்றாள் அந்த பெண்மயில் பொன்மயில் சிங்கம் கூண்டுகொள்ளலவா இருக்கிறது என்று கர்ஜித்தார் நம்புவதிரே கூண்டும் தனக்கு கட்டுப்பட்டதே என்பதை சிங்கம் அறியாமல் இருக்கிறதே என்றாள் அவள் மக்கள் அனைவரும் அயோக்கியர்களையே நம்புகிறார்களே நான் என்ன செய்ய என்று கதறினார் நம்புவதிரே மக்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இல்லை அப்படியேதான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களுக்கு வழிகாட்ட ஞானிகள் தேவைப்படுகிறார்கள் என்றாள் அவள் மக்களின் குரலே மகேசனின் குரல் என்கிறானே ரவிவர்மன் என்கிற என்றார் நம்பூதிரி அவன் மக்களால் படைக்கப்பட்ட மகேசனை சொல்கிறான் மக்களை படைத்த மகேசனை அல்ல இறைவனின் குரல் கோடியில் ஒருவரின் காதுகளில் மட்டுமே ஒலிக்கும் கூர்ந்து உன் காதுகளில் அது ஒலிக்கிறதா இல்லையா நான் தனியாக வாழெடுத்து போர்க்களம் செல்லவார் சமர் என்று வரும்போது அதுவும் தேவைதான் ஆனால் சிருஷ்டியில் கரங்கள் மட்டுமே வலிவுடையவை அல்ல கரத்தையும் சிரத்தையும் எது ஆட்டி வைக்கிறதோ அந்த அறிவும் வலியதே நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே இப்படி நீ சொல்வது முதல் தடவை என்று நான் கருதுகிறேன் எனது வேதஞ்ஞானம் உங்களிடம் தோற்றுப்போனதை வெட்கமின்றி ஒப்புக்கொள்கிறேன் தாயே நல்லது அக்னியில் பிறந்த பிரம்மரத்தம் இப்பொழுது பேசட்டும் எங்கே கதவு திறக்கட்டும் என்று சொல் அவள் இப்படி சொன்னதும் கதவு திறக்கட்டும் என்று சத்தமிட்டார் நம்பூதிரி அடைப்பான்கள் உடைந்தன கதவுகள் திறந்தன காவலர்கள் உறங்கட்டும் என்று சொல் என்றாள் அவள் நம்பூதிரி சொன்னார் எழுந்து நின்ற காவலர்கள் உறங்கி விழுந்தார்கள் இப்பொழுது புரிகிறதா நீ எது சொன்னாலும் நடக்கும் சத்தியத்தின் தலைவாசல் காவலன் நீ கொளுத்தவும் உன்னால் முடியும் வஞ்சியை பொசுக்கவும் முன்னால் இயலும் நீ நினைத்தால் மதுரை நகரம் மறுபடியும் எரியும் பொங்கும் கடலில் கொங்கு நாடும் அழியும் சக்தி பெரிதல்ல அதை உணர்ந்து கொள்வதே பெரிது என்றாள் அவள் நம்பூதிரி துடிதுடித்து நின்றார் இரண்டு கைகளையும் தோல்வரையில் தூக்கி உதறினார் மார்பை அகட்டி ஒரு மற்போரனைப் போல மற்போர் வீரனைப் போல நடந்தார் வஞ்சகருக்கு புத்தி புகட்டுவேன் வஞ்சியை மீண்டும் வசப்படுத்துவேன் மார்த்தாண்டவர்மனு கேமகுடத்தை அளிப்பேன் இவை நடக்கவில்லை என்றால் வஞ்சி நகரத்தையே இடுகாடாக்குவேன் என்று ஓங்கிச் சிரித்தார் இடி இடித்ததை போன்ற அந்த சிரிப்பை கேட்டு அடுத்த கட்டில் படுத்திருந்த கேசவ நம்பூதரையும் ஜெகநாத நம்பூதரையும் எழுந்து ஓடி வந்தார்கள் நம்பூதிரி சிரித்து இருந்தார் அவர்கள் சுவாமி சுவாமி என்று பதறினார்கள் தாயே தாயே என்று கூவினார் நம்பூதிரி சுற்றும் முற்றும் பார்த்தார் யாரையும் காணவில்லை கேசவன் நம்பூதிரி தோள்களை பிடித்து ஒலுக்கி என் தாய் எங்கே எங்கே என்றார் உங்கள் தாய் இருந்து முப்பது ஆண்டுகள் ஆகின்றனவே சுவாமி என்றார் அவர் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது உங்கள் காதில் விழவில்லையா என்றார் நம்பூதிரி இல்லையே சுவாமி என்றார் ஜெகநாத நம்பூதிரி அமைதியாக நின்று நிதானித்த கதவுகளை பார்த்தார் நம்பூதிரி அவை தாழிடப்பட்டே இருந்தன ஆறு பகவதி கீதை நாம் எப்படி பகவதியம்மன் கோவிலுக்கு வந்தோம் என்பதே புரியாமல் கோவிலுக்குள்ளே நுழைந்தான் ரவிவர்மன் மங்கிய அகல் விளக்கு வெளிச்சத்தில் அவன் கண்களுக்கு இரண்டு முகங்கள் தெரிந்தன ஒன்று பகவதியம்மன் திருமுகம் இன்னொன்று சூலாயுதத்தில் பாய்ந்து கிடந்த ராமவர்மனின் முகம் பகவதியம்மன் ருத்ரதாண்டவம் ஆடுவது போல அவன் கண்களுக்கு தெரிந்தது தர்மத்தை காட்டுக்கு அனுப்பிய சண்டாளனே உனக்கு புக்தி புகட்டவே இங்கு அழைத்து வந்தேன் உத்தமர்கள் அவதரித்த சேரமான் பெருங்குடியிலே அதமனாக அநியாயக்காரனாக பிறந்தவன் நீ நமது சம்பிரதாயங்களின் பகைவன் நீ வஞ்சியின் மகுடம் உன் தலையில் ஏறு முன்னாலே சேரமான் பரம்பரைக்கு நியாயம் வழங்கப்படும் அதுவும் உன் கண் முன்னாலேயே வழங்கப்படும் பேசுவது பகவதி அம்மன் தானா ரவிவர்மனுக்கு அப்படித்தான் தோன்றிற்று உடனே ஒவ்வொன்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது ரவிவர்மன் திரும்பி பார்த்தான் சூலத்தில் தொங்கியபடியே ராமவர்மன் பேசினான் ஆசை நிறைவேறிவிட்டதா அரண்மனை கைக்கு வந்து விட்டதா ஆள் அம்பு பரிவாரம் யானை சேனை எல்லாம் முன்கையிலா கேரள சிங்க வளநாடாகிய வஞ்சிமாபுரத்து மாவேந்தரே மகுடாபிஷேகத்துக்கு நாள் குறித்தாகிவிட்டதா அரசலங்குமரன் மார்த்தாண்டவர்மன் வனத்திலே துடிக்கிறானா உங்கள் ஆனந்த நர்த்தனம் உற்சாகமாக நடக்கிறதா ரவிவர்மன் உடல் நடுங்கிற்று ராமவர்மன் சூலத்தில் இருந்தபடியே தன் உடலை ஒரு சுழற்று சுழற்றினான் அந்த உடலில் இருந்த இரத்தம் பீரிட்டு ரவிவர்மன் முகத்திலே அடித்தது இந்த இரத்தத்தில் என்ன வாசனை வருகிறது சேரமான் வீட்டு உப்பு வாசனை வருகிறதா அது செஞ்சோற்றுக் கடனை உங்கள் முகத்தில் எழுதுகிறதா நன்றி கொன்ற பாதகர் உடம்பில் ரத்தம் ஓடாது கழுநீர் ஓடும் நான் சேரமான் விட்டு நாய்க்குட்டி வஞ்சிமாபுரத்து வேந்தரே அமர்வதற்கு இடம் தேவை என்றால் அரண்மனைதானா கிடைத்தது இந்த அம்மன் கோவில் விசாலமாக இருக்கிறது வேணாட்டு பத்மநாப சுவாமி கோவிலில் வேண்டிய இடம் இருக்கிறது இரண்டும் தேவையில்லை என்றால் மேற்கு கடலலை கரையேறி கரையேறி உண்மையை அழைக்கிறது சூழ்ச்சியால் பதவி பெற்றவன் அதை கண்ணீரோடு ஒரு நாள் இழக்க ஆட்சியை தவறாக அடைந்தவன் வீழ்ச்சிக்கும் தயாராக இருக்க வேண்டும் அரசர் பெருமானே உங்கள் அந்தரங்கங்கள் அரங்கேற வெகுதூரத்தில் காலம் வரை உங்கள் தலைமுறை வஞ்சியை ஆளப்போகிறது என்று கனவு காணாதீர்கள் ஒரு நாள் சகலமும் மற்றும் சந்ததியும் மற்றும் நீங்கள் வெளியேற வேண்டியிருக்கலாம் என்ன ஏழை நாய்க்குட்டி இவ்வளவு குறைக்கிறது என்று எண்ணுகிறீர்களா இது இருப்பவன் பேசினால் வெறும் பேச்சு ஆனால் இப்போது நீங்கள் கேட்பது இறந்தவனின் ஆன்மா பேசும் பேச்சு ஆன்மா பொய் பேசாது புறப்படுங்கள் உங்களுக்கு துணையாக அன்னை பகவதியின் சூலம் கூடவே வந்து கொண்டிருக்கும் என்று ஓங்கிச் சிரித்தது ராமவர்மனின் சடலம் உடனே படார் என்று தலை ரவிமன் வியர்க்க விறுவிறுக்க தட்டு தடுமாறி படிக்கட்டுக்களில் ஏறினான் சூலம் முதுகில் குத்தி வெளியே தள்ளுவதைப் போல தோன்றிற்று ஐயோ அம்மா அம்மா என்று அலறினான் ரவிவர்மன் என்ன என்ன என்று திடுக்கட்டு இழந்து அவன் அருகில் அமர்ந்தால் யூஜியானா நான் எங்கிருக்கிறேன் என்று கேட்டான் ரவிவர்மன் என் வீட்டில்தான் எப்படி வந்தேன் சிறிது நேரத்துக்கு முன்பு பிரமை பிடித்த மாதிரி வந்தீர்கள் நான் தான் கதவை திறந்தேன் ஒன்றும் பேசாமல் உள்ளே நுழைந்து படுக்கையில் படுத்தீர்கள் என்றாள் யூஜியானா வயத்திருந்த அவனது முகத்தை அவள் துடைத்து விட்டாள் அவன் மீண்டும் கட்டிலில் சாய்ந்தான் ஏழு பகலில் இரவு எனக்கு பயமாக இருக்கிறது என்னை கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுவிடு என்று கெஞ்சினாள் கோதை பயப்படாதே சிலரது இரத்தத்தின் மேலே தர்மம் உருவாக முடியும் என்பது அடையாளமே இந்த சிவப்பு வெளிச்சம் என்ன வேட்டுவப்பெண் தர்மத்தை பற்றி பேசுகிறாளே என்று எண்ணுகிறாயா தர்மம் இப்போது காட்டுக்குத்தான் வந்திருக்கிறது அது எங்கள் இதயங்களில் குடிக்கொண்டிருக்கிறது என்றாள் அவள் அதை பற்றியெல்லாம் விரிவாக பேச என்னால் இப்போது முடியாது இப்போது என்னை கொண்டு போய் விட்டுவிடு என்று கலங்கினாள் கோதை உன் மாமா குலசேகர் ஆழ்வார் எங்கே இருக்கிறார் தெரியுமா அவர் திருக்கண்ணபுரத்துக்கு வந்து பாவம் இன்னும் கொஞ்ச காலம்தான் அவர் இருப்பார் என்றாள் அந்த பெண் உடனே பயத்தை மறந்த நிலையில் எங்கே திருக்கண்ணபுரத்திலா என்று கேட்டாள் கோதை ஆம் திருக்கண்ணபுரத்தில் கொஞ்ச நாட்கள் இருப்பார் இந்த திவ்ய தேசத்திலும் அவரது பூத உடல் கொஞ்ச நாட்கள் இருக்கும் என்றால் அந்த பெண் இதென்ன ஆரூடமா என்று கேட்டாள் கோதை ஆம் அதை நான் நன்றாக கணிப்பேன் என்றாள் அவள் அப்படி என்றால் இந்த வனத்திலிருந்து எங்களுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா அதை நான் உனக்கு சொல்லக்கூடாது ஆரூடத்தில் உள்ள ரகசியமே அதுதான் ஒருவருடைய வாழ்வை பற்றி அடுத்தவர்களிடம் கூறலாமே தவிர அவர்களிடமே சொல்லக்கூடாது ஒருவேளை உன் மாமன் குலசேகர ஆழ்வாரை நான் சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் அதை சொல்வேன் என்றாள் அவள் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நீ ஒரு சூன்யக்காரி தயவு செய்து என் உயிரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டுவிடு என்றாள் கோதை நான் ஒரு சூன்யக்காரி தான் சூன்யத்திலே தான் என் ராஜாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் மட்டும் என்ன சூன்யத்திலே தொடங்கி சூன்யத்திலே தான் முடியப் போகிறீர்கள் என்றாள் அவள் தாயே இவ்வளவு ஆழமான தத்துவங்கள் எல்லாம் எனக்கு புரியாதம்மா என்றாள் கோதை ஒரு உனக்கு புரியும் சரி உன்னை கொண்டு போய் விட்டுவிடுகிறேன் என்று முன்னால் நடந்தாள் கொஞ்ச தூரம் நடந்ததும் ஒன்றை மறந்து விட்டேன் கொஞ்சம் நெல் என்றாள் கோதை நின்றாள் இப்போது இருக்கிற நிலைமையே நீடிக்கும் என்று நீ கருதாதே இதோ இந்த வேரை வாயில் போட்டுக்கொள் என்று ஏதோ ஒரு வேரை கொடுத்தாள் அந்த பெண் ஏதோ ஒரு சக்தி அதை வாங்கி வேண்டும் போல தோன்றிற்று வாங்கி வாயில் போட்டு விழுங்கினாள் வேட்டுவப்பெண் மீண்டும் முன்னால் நடந்தாள் இப்பொழுது அவள் நடந்து செல்வதாக கோதைக்கு தோன்றவில்லை ஒரு வேங்கையின் மீது சவாரி செய்வது கொண்டு போவது போல தோன்றிற்று குடில் வந்ததும் நீ உள்ளே போ என்றாள் அந்த பெண் அவளையே திரும்பி பார்த்தபடி உள்ளே நுழைந்தாள் கோதை உள்ளே ஒரே இருட்டு பிரபு பிரபு என்று அழைத்தால் கோதை பதிலில்லை வெளியிலே அந்த பெண் சிரிக்கும் சத்தம் கேட்டது மீண்டும் பிரபு பிரபு என்று கத்தினால் மெல்லம் கோதை பதிலில்லை தன் நாயகனை காணவில்லை என்று முடிவு கட்டினாள் கோதை அடி வயிறு வலிக்க பிரபு என்று ஓங்கி கத்தினாள் என்னம்மா என்று எழுந்து உட்கார்ந்தான் மார்த்தாண்டவர்மன் பக்கத்திலேயே படுத்தபடியே திரு திருவென்று விழித்து கோதை அந்த பெண் போய்விட்டாடா என்று கேட்டாள் எந்த பெண் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் என்னை அழைத்து கொண்டு சிவப்பு மூக்குத்தி அவள்தான் என்றாள் கோதை உன்னை யாரும் அழைத்து கொண்டு போகவில்லையே என்றான் மார்த்தாண்டவர்மன் பின் நான் நான் என்று இழுத்தாள் குருதேவரின் ஆசிரமத்தில் இருந்து வந்ததும் உன்முகம் உயர்த்திருந்தது உனக்கு மயக்கம் வருவது போல எனக்கு தோன்றிற்று உடனே உன்னை படுக்க வைத்து நான் விசிறிக் கொண்டிருந்தேன் நீ தூங்கிவிட்டாய் எனக்கும் இந்த பகல் பொழுதில் தூக்கம் வந்தது நானும் தூங்கிவிட்டேன் என்றான் மார்த்தாண்டவர்மன் பகவானே பட்ட பகலிலும் ஒரு கனவா பிரபு யாரோ ஒரு பெண் திருக்கண்ணபுரம் வந்திருப்பதாக எனக்கு சொன்னாள் அது உண்மையாக இருக்குமா பகல் கனவு பலிக்குமா என்று கேட்டாள் கோதை பகல் கனவு அர்த்தமில்லை என்றுதான் சொல்வார்கள் கனவிலே வந்த திருக்கண்ணபுரம் என்று குறிப்பிட்டே என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் ஆமாம் பிரபு என்றாள் போதை தூரத்திலே ஏதோ ஒரு ஆரவாரம் கேட்டது பதைப்போடு ஒரு சீடன் உள்ளே வந்தான் உங்களை தேடிக்கொண்டு ரவிவர்மனின் சேனைகள் இந்த காட்டுக்குள் வந்திருக்கின்றன என்னோடு வாருங்கள் என்றான் அவன் அவர்கள் இருவரும் அவசரம் அவசரமாக எழுந்து அவன் பின்னே சென்றார்கள் எட்டு திருமகள் தரிசனம் ஞான பக்குவத்தின் இடையிலும் ஊசலாடி கொண்டிருந்த குலசேகர அழ்வாருக்கு ஏதோ ஒரு சக்தியின் ஆதர்சம் தம்முள் விளைவது போல தோன்றிற்று மெதுவு மெதுவாக அவர் கண்களில் அழகிய மகாலட்சுமியின் உருவம் ஒன்று தோன்றத் தொடங்கிற்று அவர் சூழ்நிலைகளை மறந்தார் மீண்டும் ஒரு புதிய உலகத்தில் இருப்பது போன்ற பிரமையை அடைந்தார் அம்மா நான் கனவு கண்டவளும் கண்ணில் காணாதவளுமாகிய மகாலட்சுமியைப் போல தோற்றமளிக்கும் நீ யார் செல்லுமிடமெங்கும் பல்வேறு வடிவங்களில் எனக்கு காட்சி தருவது நீதானா என்று கேட்டார் மகனே நானே மகாலட்சுமி நானே சீதா நானே நலாயினே நானே அனுசூயை நானே கண்ணகி பிரதிபிம்பங்களில் தோற்றமளிக்கும் எனது ஆன்ம வடிவத்தையே நீ தரிசிக்கிறாய் கம்ப மத கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று மைந்தனுக்கு முடிசூட்டிவிட்டு எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மேல் தம்ப மதமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேன் என்று அரசு வந்தாயே அன்று முதல் உன்னை நான் தொடர்ந்து வருகிறேன் மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நீ பிறந்தபோது உனக்கு மங்களமாக ஆரத்தி எடுத்தது உன் அன்னை நானே உன்னை மடியில் வைத்து கொஞ்சியதும் நானே தாய்ப்பாலோடு தமிழ்ப்பால் ஊட்டியதும் நானே குடத்து நாகத்தில் கைவிட்டு ஆட வைத்த குலசேகரா உனக்கு நான் காட்சி தர வேண்டும் என்பது என் நாயகன் திருமாலின் ஆணை வைகுந்த வாசல் உனக்காக திறக்கும் முன்பு நீ வாழ்கின்ற வாசலிலேயே உன்னை சந்திக்க வேண்டும் என்பது என் விருப்பம் மனிதர்களே தாங்கள் பின்னிக்கொண்ட சிறந்தி வலையில் தாங்களே சிக்கிக்கொண்டு தவிப்பதற்கு காரணம் என் கைகள் வழங்கும் செல்வத்தின் மீது வைக்கும் ஆசைதான் கருவிலேயே திருவை பெற்ற நீயோ ஒரு கணத்திலே அதை உதரும் சக்தி பெற்றாய் எனினும் இகவாழ்வின் துயரங்கள் உன்னையும் விடவில்லை அகம் புனிதமாயிருப்பினும் புறம் தூசி படைந்து கடந்தால் இகம் வெறுத்து போகும் உன்னை சுற்றிலும் முட்களே முளைத்திருந்தன மன்னர் குலசேகரன் மா ஞானி ஆனதற்கு பின்னரும் அவனை பெரும் துயரம் சூழ்ந்ததென்றால் என்ன பாவமோ எக்காலம் செய்ததுவோ கண்ணபுரத்தானை காகுத்தனை தாளாட்டி வண்ணமிகும் தமிழ்ப்பாடல் வழங்கிய உன் மனஞானம் என்னமெனும் மலையானையால் ஏறி மிதிக்கப்படுகிறது எனினும் லோகநாயகன் உன்னை அறிவான் திருவஞ்சிக் களத்தில் சீராட்ட பெற்ற குழந்தை திருக்கண்ணபுரத்திலே இறுதி யாத்திரை செய்ய வேண்டும் என்பது மாலவன் இட்ட ஆணை நடந்து வந்த காலடிச் சுவடிகளுக்காக நீ ஏங்காதே சுவடு தெரியாமல் நடந்து போகப் போகும் வைகுந்த வாசலை நினைத்து உனது பரம்பரைக்கு நேர்ந்த இன்னல் உனது தலைமுறையிலேயே தீரக்கூடியது அல்ல உனது பெரும் பயணத்தின் முடிவில் அது தீரக்கூடும் உனது கலக்கத்தை தவிர்ப்பதற்காகவே தான் நான் இங்கு அனுப்பி வைக்கப்பட்டேன் உன்னால் மனமுடிக்கப்பட்டவளும் ஒரு மைந்தனை ஈன்ற மடிந்தவளுமாகிய பாண்டிய ராஜகுமாரி வைகுந்தத்தின் தலைவாசலில் உனக்காக காத்திருக்கிறாள் நாட்கள் என்ன படுகின்றன நாழிகைகளை நடத்து நீ அணிந்திருந்த திரு ஆபண திரு ஆபரணங்களை திருமாலுக்கு சாத்தி மகிழ்வித்தாய் இனி உன்னையே மாலையாக்கி அவன் திரு மார்பில் ஊசலாட விடு அந்த சிவப்பு ஊக்குத்தி செம்போன் மேனியால் ஒரே பேச்சில் பேசி முடித்தாள் பச்சை மாமலை போல் மேனியும் பவளவாயும் கமல செங்கன்னும் படைத்த அச்சுதன் நாயகே அவளே என்பதை குலசேகர ஆழ்வார் அகத்தே உணர்ந்தார் திருவை துறந்த ஞானியை திருமகள் காப்பாற்றுகிறாள் என்பது அவருக்கு தோன்றிற்று பாதாதி கேச பரியந்தம் அவர் அவளை உற்று நோக்கினார் வேதங்களால் அளக்க முடியாதவனும் விவேகத்தை கடந்த விவேகியுமான அரங்கனின் நாயகியை அவர் தம்மை மறந்து வணங்கினார் அவளை எல்லாரும் காண வேண்டும் என்று அவருக்கு தோன்றிற்று வாய்விட்டு சீடர்களை அழைத்தார் ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை தாயே என் குரல் ஏன் அடைபட்டு விட்டது என்று கேட்டார் மகனே எனது திருக்காட்சி உனக்கு மட்டுமே இது உன் பாடல்களில் இடம்பெற முடியாது உன் சீடர்கள் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் பல கோடியிலே ஒருவராக பிறக்கும் வைணவ ஞானிகளின் மகாமந்திரத்தில் நான் இரண்டு எழுத்துகளாக நிற்கிறேன் என் எட்டு வடிவங்களும் அவர்களை பின்தொடர்கின்றன எட்டி பார்ப்போர் கண்ணுக்கு நான் எட்ட மாட்டேன் எட்டும் வரை விடமாட்டேன் என்று சொல்லுவோர் சொல்லை நான் தட்டமாட்டேன் இந்த தரிசனம் உன்னோடு இருக்கட்டும் இதுவே உனக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும் மரணம் முன்னால் உணரப்படும் பொழுது மறுபடியும் என் நினைவு வரும் அடுத்த கணம் திருப்பார்கடல் அலைகளின் மீது உன் பாதங்கள் நடந்து வரும் இந்த திருமகள் சமேதராய் திருமகள்நாதன் உனக்கு காட்சி அளிப்பான் என்றாள் அவள் தாயே வைகுந்த வாசல் திறக்கும் முன்னாலே என் மைந்தனை ஒரு முறை நான் காண்பேனா என்று கேட்டார் குலசேகர ஆழ்வார் மகாலட்சுமி சிரித்தாள் மகனே பற்றை நீ அறிக்கிறாய் அது மறுபடியும் ஒட்டி தந்தை மகன் என்ற உறவு கால காலங்களுக்கும் நிரந்தரமாகிவிட்டால் உலகம் வெறும் சந்தையாகிவிடும் பிறப்பை கொடுத்துவிட்டு இறப்பை எடுத்துக்கொள்ளும் நிலை மட்டும் பூமியில் இல்லாதிருந்தால் பகவானின் இயக்கமே பொய்யாகிவிடும் உன்னை நீ உணர்ந்து கொள்ளும் உன்னால் உருவாக்கப்பட்ட தலைமுறைகளை நீ மறந்துவிட வேண்டும் சிருஷ்டியின் நோக்கம் பரிபூரணமாக உணரப்பட்டால்தான் திருஷ்டியில் ஞானம் வரும் உனது காலத்தின் முடிவை உணர்த்தவே நான் தோன்றினேன் எனது வேலை முடிந்துவிட்டது உனது தாயும் தந்தையும் மனைவியும் வைகுந்தத்தில் உனக்காக காத்திருக்கிறார்கள் நான் விடை பெறட்டுமா கலங்கிய கண்களோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தார் குலசேகர ஆழ்வார் தாயே என் மரணத்தின் நாழிகையை சொல்லிவிடலாமா என்று கேட்டார் அதை நான் உனக்கு சொல்லிவிட்டால் மீண்டும் பந்தபாசங்கள் தோன்றிவிடும் இவர்களை எல்லாம் விட்டு பிரிய போகிறோமே என்று ஒவ்வொருவர் முகமும் நினைவுக்கு வரும் யோகியை கடைசி காலத்தில் ரோஹியாக்குவது என் வேலை அல்ல அந்த நாழிகை எது என்பதை உன் சிந்தையே ஒரு சொல்லிவிடும் குலசேகர ஆழ்வாருக்கு அப்போதே கண்கள் செருகுவது போல தோன்றிற்று அது தூக்கமா சாக்காடா அவரால் உணர முடியவில்லை சந்தியா காலத்து மணிவோசை கோவிலில் எழுந்தபோது குலசேகர ஆழ்வார் கண் விழித்தார் பள்ளி எழுந்தார் இரவில் ஏதோ நடந்தது போல அவருக்கு தோன்றிற்று முன்பு அவர் முன் தோன்றிய உருவங்கள் அவர் நினைவில் இருந்தது போல இரவில் நடந்த நிகழ்ச்சி அவர் நினைவில் இல்லை திரும்ப திரும்ப யோசித்தார் யார் வந்தார்கள் என்ன பேசினார்கள் எதையும் அவரால் உணர முடியவில்லை இது ஊமை கண்ட கனவு என்று காலை கடமைகளுக்காக அவர் அறையை விட்டு வெளியேறினார் ஒன்பதாவது சாப்டர் பரிசுத்த ஆவிகள்